வணக்கம் நற்றினை நான் ரத்தனம் பேசுகிறேன் அதாவது டென்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு நற்றினையில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ வாழ்க்கையில் பல பேர் நிம்மதி இழப்பிற்கு அடிப்படை காரணம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டென்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒருவரை பற்றிய எதிர்மறை எண்ணங்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் வெடிக்கும் பொழுது அது கோபமாக வந்து வெளிப்படுகிறது அதாவது நாம் எந்த சூழ்நிலையும் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் நேர்மையாக வந்து நாம் வந்து பார்க்கணும் ஆனால் சில எதிர்மறை விஷயங்கள் எதிர்மறை கூட்டங்கள் எதிர்மறை நண்பர்களோடு இணைந்து வந்து செயல்படும் பொழுது அவர்களுடைய எதிர்மறையான விஷயங்கள் நம்மோடு வந்து சேர்ந்து கொள்ளும் இந்த நேரத்தில் நாம் வந்து பார்க்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன எங்கே போய் வந்து முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு விஷயத்தை பார்க்கும்போது எதிர்மறை விளைவை தான் வந்து கொடுக்கும் அதுவே வந்து ஒரு கோபமாக வந்து மாறும் ஒருவர் செய்யக்கூடிய விஷயங்களை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்முடைய மனசில் வந்து சேமித்து வச்சும் வைக்கும் பட்சத்தில் அது வந்து ஒரு மிகப்பெரிய கோபமாக வந்து வெளியிடுது அதனால் ஒரு மனிதருக்கு ஒரு மிக முக்கியமான விஷயம் அட் வந்து குறை குறை வந்து தெரியுது அவர் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா முதல்ல நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணின விஷயத்தை அந்த எதிர்மறை விஷயத்த நீங்கள் வந்து சுட்டுக் காட்டி இது எனக்கு பிடிக்கலை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக வந்து சொல்லிடணும் ஸோ அப்படி சொன்னால் மட்டும்தான் நீங்கள் நேசிக்கக்கூடிய உறவுகளோட தொடர்ந்து வந்து பயணிக்க முடியும் அந்த சொல்லும்பொழுது உங்களுக்கு தயக்கங்கள் கஷ்டங்கள் வந்து வரலாம் என்ன ஆனாலும் பரவாயில்ல அவர் செய்யக்கூடிய எதிர்மறையான விஷயத்த உடனடியாக வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி நாம் கோவம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அடுத்தவனோட விஷயத்த நம்ம நம்ம மேலே வந்து டம்ப் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் பீப்புள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு பிடிக்காது பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயத்த நம்மளை நம்மளை வந்து ஒரு குப்பத்தொட்டி மாதிரி நம்ம மேலே வந்து டம்ப் பண்ணிகிட்டே வந்திருப்பான் ஸோ அது வந்து என்னாகும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லதாகவே வந்து பார்த்தாலும் நம்ம எதிர்முறை நிகழ்வாக பேசக்கூடிய ஒருத்தரோட விஷயத்த கேட்டு அதை நம்ம வந்து ஒரு குப்பைத்தொட்டியாக வந்து வாங்கிக்கிறதுனால என்னாகும் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு கோபத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக வந்து அமைக்கும் ஒரு விஷயத்துக்காக பிறரை வந்து நம்பி இருக்கும் பொழுது அந்த விஷயம் வந்து நடக்காத பொழுது அது வந்து கோவமாக வந்து வெளிப்படுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது பண்றதுக்கு உங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கான முழு முயற்சியை நீங்க வந்து பண்ணா மட்டும்தான் வந்து அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வந்து எடுத்து சொல்ல அதனால தொடர்ந்து நம்பிக்கையை மட்டும் பலப்படுத்துங்கள் இந்த கோவம் அப்படிங்கிறது வந்து பல உறவுகளை உங்கள உங்க உங்கள்ட வந்து வந்து உடைச்சிடும் ஸோ ஒரு உயி ஒரு உறவு வந்து ஒரு ஒரு உன்னதமான உறவு உங்களுக்கு உங்களோட லைஃபோட ஒரு மெயின் பாட்டா கருதின உறவையும் வந்து இந்த கோவம் அப்படிங்கக்கூடிய விஷயம் நெகட்டிவான விஷயங்கள் மூலமாக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அறுத்தறிஞ்சிடும் அதனால் நீங்கள் யாரெல்லாம் பழகிறீங்களோ ஸோ அந்த பழகக்கூடிய பழக்கம் முதல்ல இருந்தே இவர் நமக்கு செட் ஆகாரா ஆக மாட்டாரா ஸோ அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தழுவி நீங்கள் வந்து பழகுங்க அப்படி பழகாத பட்சத்தில் நெருங்கி பழகிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த நெகட்டிவான விஷயங்கள் மூலமாக கோவத்தை வெளிப்படுத்தினா அந்த உறவுகள் வந்து அத்தறி அத்தறியப்படும் அதனால் அவங்ககிட்ட வந்து குறைகள் இல்லாத மனிதர்களே வந்து இல்லை ஸோ அப்படி குறைகள் அந்த குறைகள் இருந்தாலும் அதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒருத்தரோட மிகப்பெரிய குறைகளை அதை வந்து நிறைகளாக மாற்றக்கூடிய ஒருவனாக நீங்கள் வந்து இருக்கணும் கோபத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரியன் முன் இருக்கக்கூடிய பனித்துழுகளைப் போல் வந்து அகலச் செய்ய வேண்டும் அப்படின்னா வந்து வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து போக முடியும் ஸோ எவ்வளோ பெரிய கோபத்தையும் உடை மிகப்பெரிய சக்தி என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா சிரிப்பு ஸோ அதனால் சந்தோஷமாக எப்பவும் சிரித்து உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப பாசிட்டிவாக வந்து பாருங்க அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நன்றி